வணக்கம் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கர்நாடக மாநிலத்தில் ஹலிகேன் எனப்படும் ஆளில்லா விமானம் காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு ஐ எம் ஹீரோ ஐ எம் ஒரிஷா என்ற பிரச்சாரத்தை பின்வரும் மூன்று விஷயங்களுக்காக ஒரிசா மாநிலம் தொடங்கியுள்ளது அவை ஒன்று இளைஞர்களுக்கிடையே உள்ள திறமையை அடையாளம் காண்பது இரண்டு சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் சமூக மாற்றத்திற்கு மூன்று இளைஞர்களை சமூகத்தில் அங்கீகரிப்பது ஆகிய மூன்று விஷயங்களுக்காக ஐயம் ஹீரோ ஐயம் ஒரிஷா என்ற பிரச்சாரத்தை ஒரிசா மாநிலம் மேற்கொண்டுள்ளது கேள்வி எண் மூன்று காணும் பதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உலக ரோபோ மாநாடு சீனாவில் நடைபெற்றது நான்கு கூகுள் நிறுவனம் தனது கூகுள் கோ என்ற செயலியில் இருபத்தி மொழிகளில் தனது இணைய பக்கங்களை வாசிப்பதற்காக புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்தியர் யார் 2. ஐநா சபையின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார் 3 தற்போது பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு பேரிடர் மேலாண்மை தொழில்நுட்ப திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்ற புத்தகத்தை எழுதியுள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குணை இணைந்திருங்கள்